வணக்கம் அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கற்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலகின் நீளமான காங்கிரீட் தளம் கொண்டு விரிவாக்கப்பட்டுள்ள கம்பிபட தாங்கு பாலமானது திறந்து இடம் ஹைதராபாத் இரண்டு உயிரியல் பன்முக தன்மை தொடர்பான மாநாட்டிற்கான உறுப்பினர்களின் பதினைந்தாவது மாநாடு நடைபெறவுள்ள இடம் சீனா மூன்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் சமீபத்தில் நடைபெற்ற இடம் மாஸ்கோ இனி இன்றைய கேள்விகள் 1. இந்தியாவில் முதலாவது மெட்ஸ்பார்க் எனப்படும் மருத்துவ சாதன பூங்கா எங்கு அமைய உள்ளது இரண்டு இந்தியாவின் முதலாவது கிடங்கு பொருட்கள் நிதி செயலி யாரால் தொடங்கப்பட்டுள்ளது 3. யாருடைய நினைவு நாளை உலக வெறிநாய் கடை தினமாக நாம் கடைபிடிக்கின்றோம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்டு மகிழலாம் மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கல் நற்றினையோடு நன்றி வணக்கம்